وان اشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى كما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فتنزل عليهم الملائكة أن لا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهيه انفسكم ولكم فيها ما تدعون نزل من غفور الرحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف اجلج او அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்க கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான ஹும் அசா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான ஹும் அசா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அம்மாஹு ஜெல்ல ஜெலாலுகோ அன்மன வாலுகோ முழு மனித சமுதாயத்துடைய வெற்றி விமோசனம் நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை முழுமையான முறையில் அல்லா வழங்கியிருக்கிறார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய ஒரு நண்பனாக அல்லாஹுடைய ஒரு நேசனாக அல்லாஹுக்கு ஒரு விருப்பமான ஒரு அடியானாக மாறுவதாக இருந்தால் அந்த மனிதன் பூர்த்தியான முறையில இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்து நடப்பது ஆக பெரிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் என்று செல்லக்கூடிய நேரத்துல அது வெறுமனே மானியா அல்லது உள்ளம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மாத்திரஸ்லாம் என்று செல்லக்கூடிய நேரத்துல அது ஒரு மனிதனுடைய இபாதாத் என்று செல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கமாக மாத்திரம் அல்ல அல்லாஹா இந்த இஸ்லா ஒரு முக்கம்மலான பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக வச்சிருக்கிறான் அதை அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் என்று செல்றதையும் அல்லாஹா இஸ்லாமிய முறையில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதல்ல படிச்சுட்டாரான் அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அதையும் ஒரு மனிதன் இஸ்லாமிய முறையில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தெளிவாக அல்லாஹா படிச்சு நண்பர்களே கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லிமாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க பாக்குறது சொல்கைய மாத்திரம்தான் அல்லது ஹஜ்ஜ மாத்திரம்தான் அல்லது ஜகாச மாத்திரம்தான் அல்லது ஈமான மாத்திரம்தான் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஒரு மனிதன் அல்லாஹுடைய மிகவும் நெருக்கத்துக்குரிய ஒரு வெளியுள்ளாவாக மாறுறதாக இருந்தால் மாத்திரம் போதாது அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்புல ஆகிறது மிகவும் பெரிய தேவையாக இருந்து கொண்டிருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எடுத்து பாருங்க சூரத்துள் பகரால ஆக நீண்ட ஆயர் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆய்வு நினைக்கிறேன் ஆக நீண்ட ஆயத்தை எழுதிருக்கிறான் அது தொழுகைய பத்திரிக்கக்கூடிய ஆயத்தல்ல ஜகாத்த பத்திரிக்கக்கூடிய ஆயத்தல்ல அது ஈமான பத்திரிக்கக்கூடிய ஆயத்தல்ல அது குடுக்கல் வாங்கலை பத்திரிக்கக்கூடிய ஒரு ஆயத்த ஒரு மனிதன் எவ்வாறு கடன் மனிதன் எவ்வாறு கடன் எடுக்க வேண்டும் எழுதுவத எப்படி ரெண்டு பேரை சாட்சியாக வைக்கிறது குடுக்கல் வாங்கல் உடைய ஆயத்திருக்கிறதே அதுதான் ஆக நீளமான ஆயத்தாக அல்ல வைத்திருக்கிறார் தினியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது மாத்திரம் சமூக வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள எவ்வாறு நுழைய வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள எவ்வாறு நுழைய வேண்டும் அந்த கதவை சற்றது அனுமதி கேக்குறது எந்த வீட்டுல சலாம் சொல்லும் எந்த வீட்டுக்கு அனுமதி கிடைச்சா போறதா அனுமதி கிடைக்காம இருந்தா போகாம இருக்கிறதா அந்த வீட்டுக்குள்ள பேச சாப்பாடு அடிச்சா அவசரமாக வரோனுமா இல்லையா ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த ஆதார் அந்த அல்லா கிட்ட தட்ட அரை பக்கம் ஒரு பக்கம் அல்லாஹ் ஆள் இறக்கிறான் வீட்டுக்குள்ள போக கூடிய டிக்கல் இது தொழுகையை பத்தி அல்ல தொலுகை நேரத்தில் அல்ல அபீம் நிலை நாட்டுங்களை நீங்க படிங்க எப்படி எப்படி சுஜோத் எப்படி தசஹுத் எப்படி எத்தனை அல்லா நபியுடைய வாழ்க்கையில தான் நல்லா வச்சிருக்கிறான் சகோதரர்களே நண்பர்களே இதுல எங்களுக்கு அல்லா என்ன உணர்த்த பாக்குறான் என்றா நீங்க ஒரு பரிபூர்ணமான மூமினாக உலகத்துல வாழ்றதாக இருந்தா அவங்கள மாத்திரம் எனக்கு போதாது உங்களுடைய பண்றான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுடைய அல்லாஹா எப்ப கபோல் செய்வான் என்றா அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருந்தாதான் ஒரு பெரிய என்பதை ஒரு மனிதன் அவர் பிரயாணம் செய்யறார் நீ இந்த பிரயாணத்தில் இருக்கிறார் ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருந்து அவருடைய ஆடைகள் அவருடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கிறது மூலமாக அல்ல என்பதாக நபி வலி வசல்லமாக கேட்கிறான் ஒருத்தர் பத்து தீனார் அல்லது திரகம் கொடுத்து ஒரு ஜுப்பா ஒன்று வாங்குறார் ஒரு ஷர்ட் ஒன்று வாங்குறாங்க நபிசல் அல்லாஹ் அவங்க சொன்னாங்க ஒரு தீனார் அல்லது திரகம் ஹராமாக இருந்தார் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறார் நூறு ஹராமான பணத்தை பாவிக்கிறார் அந்த ஷர்ட்டை கொடுத்து தொழுந்த அவருடைய துலக கபூலாகாது என்பதாக நபிசல் அல்லாஹு அவங்க சொல்றாங்க சகோதரர்களே நண்பர்களே கழிக்கிறார் வாங்கல் எடுத்து பார்க்க கூடிய நேரத்துல அவருடைய வாழ்க்கையில அல்லாஹா அவர்கள் சொன்ன முறையில் அவர் வியாபாரம் செய்யாத பட்சத்துல அவருடைய செய்ய மாட்டார் நண்பர்களே எனவே ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசனாக மாறுவதாக குடுக்கல் வாங்கல் வியாபாரத்துக்காக வேண்டி நபி சொல்லாஹு வியாபாரிகளுக்காக வேண்டி நபிசல் அல்லாஹ் இருக்கிறாங்க அல்லாஹுடைய பரக்கட் அதிகமாக வியாபாரத்துல பிசினஸ்ல இருக்குது என்பதாக ஒரு மனிதன் ஒரு வியாபாரியாக இருக்கிறார் ஒரு ட்ரேடராக இருக்கிறார் இந்த நேரத்துல முதலாவது எப்படி தொழுகையில நியத்து சீராக இருக்கணுமோ லொஹர் தொலை போறார் அப்பரென்று நியத்து வச்சு சரி வருமா லொஹர் தொலை போறார் அவர் இவர் பார்க்கணும் பெருமைக்கு பட்டத்துக்காக வேண்டி தொலை போறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஒருத்தர் காலையிலே எலும்பி அவர் வருஷம் எடுத்து குளிச்சு போட்டு அவர் ஆபீஸுக்கு போறார் அல்லது பிசினஸ்க்கு போறார் அல்லது ஷாப்புக்கு போறார் இவருடைய நீயத்து எப்படி இருக்குமோ அல்ல அதுக்கேற்ற மாதிரி கூலியையும் தருவார் நெரிசல்ல லாபுரி வசல்லம் அவர்களுடைய காலத்துல சஜிர சுதந்திர சகாபாக்களோட வெளியே வராங்க ஒரு சகாபி ரொம்ப உஜாரான ஒரு வாலிபர் அவர் சாலையிலே பசாருக்கு போறார் பார்த்து சொன்னாங்க இவ்வளவு நல்ல உடம்பை பெருமைக்காக வேண்டி பெரிய பணக்காரன் ஆகணும் என்று பெருமைக்காக வேண்டி அவர் போறதாக இருந்தார் போறார் இப்படியாக இருந்தார் நல்ல நீயத்துக்கு இருந்த கூடி அல்லா தாரான் என்பதாக படித்து தந்தார் வெளிய சகோதரர்களே நண்பர்களே எதையும் இஸ்லாம் செல்லக்கூடிய வியாபாரிகளான அதே மாதிரி ஒரு விஸ்வாசமான ஒரு நம்பிக்கையான குடுக்கல் வாங்கல் ஒன்றுமே இல்லை நம்பிக்கையான ஆள் உண்மை தான் பேசுவார் எந்த பொய்யும் இவருடைய வியாபாரத்துல இல்ல நபிசல்ல என்ன சொன்னாங்க ஒரு விசுவாசம் உள்ள வியாபாரி அவர் நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பார் அவர் இருப்பார் ஆனா இருந்தது எங்க பெட்டா பசார்ல இருந்தவர் வேகந்த பசார்ல இருந்தவர் இருந்தவர் ஆனால் நபிமார்களோட சியாமத்துடைய நாளில் எனும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு வியாபாரி கிட்ட இருக்க வேண்டிய சிபாக்களை எழும்புவார் எழும்புவார் எந்த வியாபாரி சுகதாக்களோட எழும்புவார் அந்த சிபாக்களை என்ற வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுதான் உண்மையான வியாபாரியுடைய தன்மை நபி சல்லாஹு அலேஹி வசல்ல எடுத்து பாருங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல ஹதீஜாவோட அந்த நபியாவோட பண்புகளை பார்த்து நபியாவோட உண்மையான தன்மைய பார்த்து நம்பிய நபியாவோட நம்பிக்கையை வச்சுதான் இந்த மனிதனை நான் கல்யாணம் முடிச்சான் அல்லமே என்ற எண்ணம் ஆரம்பத்துல வந்து வெள்ள சகோதரர்களே நண்பர்களே ஒரு வியாபாரி நம்பிக்கையான வியாபாரம் செய்வாரு அடுத்த மக்களுடைய அவனோட வியாபாரம் நம்பிக்கையான முறையில செஞ்சாத அரசர்கள் நினைச்சாங்க இந்த நம்பிக்கையான வியாபாரிகளுக்கு எங்கட சிங்கள பெண்களை கொடுத்தாலும் நஷ்டம் ரொம்ப நம்பிக்கையான மக்களாக இருக்கிறார் அறவிகள் பெண்கள் எடுத்துக்கொண்டு மனிதன் விளங்கணும் என்று அந்நிய மக்கள் நாங்க செல்ல தேவையில்ல பள்ளியில் கட்டிய போகலா இல்ல இல்ல பெட்டாய் பலன் முஸ்லிம் கட்டிய போக முதலா வேகண்ட முஸ்லிம் கட்டிய போகமுதேலா வியாபாரம்லி வசல்லம் அவன காலத்துல கூட யோசிச்சு பாருங்க சஹாபிக்கு சஹாபி என்று சொல்ற காரணம் நபியா அவங்களோட சொக்பத்துல இருந்ததின் காரணமாக அடுத்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் அபு பக்தர் சித்திக் ரவி அல்லாஹு ஆற நபியாவோட காலத்துல நபியாவோட விட்டும் பிரிஞ்சு ஷாமுக்கு சிரியாக்கு பிசினத்துக்காக வேண்டி போறார் மூணு நாலு மாசத்துக்காக வேண்டி போறாங்க ரெண்டு மூணு மாதங்கள் பிசினஸ்க்கு போறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பசாயிலே ஆமா எழுதின திஜாரத் என்ற கிதாப் எடுத்து பாருங்க the virtues of business வியாபாரத்துக்காக வேண்டி போறாங்க என்றால் அந்த வியாபாரத்தில் எவ்வளவு சிறப்புகள் அல்ல வெச்சிருப்பான் இஸ்லாம் செல்லக்கூடிய முறையில் ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நான் என்ன சொல்ல பார்க்கிறேன் என்ற அதிகமானவங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெளிவாக ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சம்பாத்தியம் இருக்கிறது அது வியாபாரிகளுடைய சம்பாத்தியம் உலகத்துல ஆக பரிசு வியாபாரிகளுடைய சம்பாசியம் ஆனா அந்த வியாபாரி எப்படி இருக்கணும் அதே ஹதீஸ்க தொட தொடர்ச்சியாக நபி வசல்ல சொல்றாங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க மூணாவது சொன்னாங்க அங்க வாக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க நாலாவது நபியாவ சொன்னாங்க ஒரு பயம் இல்லாம வாங்குங்க இல்ல இல்ல ஒரு வியாபாரி ஒரு லெவலுக்கு தான் அவருடைய தாமனத்தை அவர் அவர் புகழுவார் அதே மாதிரி لم தாக இருந்த இந்த நேரத்துல புழிஞ்சி கஷ்டப்படுத்தி அந்த மனிதன் கிட்ட எடுக்கவும் மாட்டார் ஏழு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த ஏழு தன்மைகளோட யாரு வியாபாரம் செய்ய பணம் இந்த வியாபாரிகளிட பணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை இப்ப யோசிச்சு பார்ப்போம் இந்த ஏழு தன்மைகள் எங்களுக்குதா முதலாவது நபி அவங்க சொன்னாங்க பேசினா போய் பேச மாட்டார் சைனா தாமனத்துக்கு ஜப்பான் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார் துன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பேசினா போய் பேசுறது என்றா நன்றாக விளங்கி கொள்ளுங்க சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் என்று சொல்றது உண்மைக்குமே அது ஒரு சுண்ணசான அமல் ஒரு கஸ்டமரை நல்ல கவனிக்கிறது ஒரு சவாப் கிடைக்கக்கூடிய அமல் ஆனா அவருடைய நியத்துக்கு தான் நல்லா கூடிய சருவார் கஸ்டமர் சர்வீஸுக்காக வேண்டிய ஒரு போனை வச்சு கொண்டிருக்கிறார் கஸ்டமர் கால் பண்றாங்க You will answer, no problem sir, anytime you can speak to me sir. You can send me a phone, you can send me a phone, you can send me a customer. இவர் உள்ளத்தால ஏற்க வேலை செய்யறதுக்கு தான் நாங்கள் தரகம் வரும் பண்ண பண்ற நேரத்திலே ஏசி கொண்டுதான் போன் எடுக்கிறார் ஆனா கஸ்டமர் சர்வீஸ் வாயால செய்யிறார் உள்ளத்துல அந்த மனிதனோட கோபம் இருக்குது இவர் முனாபிக்கா இல்லையா ஹரீஸ்ல நம்பி அவங்க தெளிவாக சொன்னாங்க பேசக்கூடிய நேரத்தில் போய் பேசுறார் இவர் உண்மைக்குமே நோபர் போய் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சம்பளத்துக்கு நாங்க சம்பளத்துக்காக வேண்டி எங்களோட கொலிட்டியை காட்டுறது அல்ல அல்லாக்காக வேண்டி எங்கட சர்வீஸ் செய்யறது அகலாக காட்டுறது நல்ல சர்வீஸ் செய்யறது வார்த்தையால் அல்ல உள்ளத்தால் ஆக முக்கியம் அகலாக்க போல எங்க அகலாக்க இருக்கக்கூடாது அகலாக்குள்ளாட்டு பிளைட்ல இறங்கி போல நீங்க பேக தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டா கணக்கில்லாம அவ பேசிடுவாய் அவளம் இல்ல அவருக்கு சம்பளம் இருக்குது இந்த பிளைட்டுக்குள்ள அகலாக்க காட்டினாதான் இந்த அகலாக்கு இருக்குது அல்லா கிட்ட எந்த சலாவும் இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இதோ பேசினா போய் பேச மாட்டார் என்றா நன்றாக விளங்கி கொள்ளுங்க ஒரு நாளும் அந்த பிசினஸ் சைனா சாமனத்துக்கு நாங்க ஜப்பான் என்று செல்றது கொலிட்டி இல்லாத சாமனத்துக்கு கொலிட்ட இருக்குது என்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சில கராஜோல்ல போய்த்து சாமனத்தை போடுவோம் கராஜோலுக்கு போய்த்து வாகனத்தை போடுவோம் வாகனத்தை பண்றதுக்காக வேண்டி சில வேண்டாம் கராஜ்காரன் வாங்க போறார் இந்த நேரத்துல சில நேரத்துக்கு என்ன நடக்குது அந்த இருநூறு கராஜ்காரனுக்கு போகுது இந்த பில்ல நாங்க எழுதுற நேரத்தில் அந்த ஆயுர்வாட சாமனத்தை ஆயிரத்தி இருநூறு தனம் இந்த நரகவாதிகளோட எழும்புவானே தவிர ஒரு நாளும் நபிமார்களோட எழுப்ப மாட்டான் சகோதரர்கள் நண்பர்களை நபிமார்களோட ஒரு வியாபாரி எழுபுறதாக இருந்தா எவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்கும் எவ்வளவு நல்ல தன்மைகள் ஆபீஸ் அவருடைய முடிஞ்சு ஆனால் இவர் என்ன கிடைம செய்யறாரு Hereby, HEREBY, I certify non-certify that so and so and was in in a very severe ailment, the leave leave trade karar, business ஒரு இடத்துல வேலை செய்யறார் ஆனா இவர் பேசுறார் இந்த நேரத்தில் இவருடைய சம்பளம் வெட்டி தடையில் தான் ஆனா அந்த sambalam சம்பளம் ஹராமா ஹலாலா என்றும் சகோதரர்களே நண்பர்களே சாஹிப்ப சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாகிஸ்தானே அவர் வெளிநாட்டுல வேலை செய்யறார் பாகிஸ்தான் பேசிக்கொண்டிருக்காங்க எப்படி வேலைகள் சொன்னாங்க மாசால நல்லம் எவ்ளோ காலம் லீவ் டூ மந்த்ஸ் லீவ் எப்ப லீவ் முடியுது லீவ் முடிஞ்சிட்டு மோலா ஆனா நான் கொஞ்சம் எஸ்டெண்ட் பண்ணிருக்கிறேன் இல்லையா இல்ல நான் மெடிக்கல் சர்டிபிகேட் ஒன்று அனுப்பி இருக்கிறேன் என்ன நோய் ஒன்றும் ஆனாலும் இது ஹராம் என்றது விளங்காமல் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நவியாங்க போய் பேச மாட்டா அவருடைய ஒவ்வொன்றும் பே மட்டுமல்லும் இது ரொம்ப பயங்கரமானது என்பதை விளங்கிக்கணும் ஏன் தெளிவாக சொல்றான் நீங்க சிலை வணக்கத்தை விட்டும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க போய் சாட்சியை விட்டும் தூரமாகுங்கள் சிக்னேச்சர் என்று சொல்றது ஒரு சாட்சி ஒரு சர்டிபிகேட் தெரியாத ஒரு மனிதனை ஒரு சாட்சி போய்க்கு செய்வதே இதுக்கு அல்லாஹ் முனாசிப் என்ற பெயரைக்கு இந்த டிரேட்மனுக்கு இந்த ஆபிசருக்கு ஒரு நாளும் நபிமார்களோடு நிலம்ப கூடிய வாக்கியம் கிடைக்காது நண்பர்களை யோசிச்சு பாருங்க நபி பெரிய சிபு படிச்சுட்டா ஒரு ஆபீஸ்ல நம்புறாங்க நாங்க எயிட் தேர்ட்டிக்கு வந்து வேலை செய்யறாங்க இவருக்கு மந்த் எண்டுக்கு நாங்க இவர் ஒவ்வொரு நாளும் எயிட் டுவெண்ட்டிக்கே வரார் வந்து சிக்னேச்சரையும் இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மூமின் அல்ல நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறது தான் பெரியாக சாரம்பூர் மதரசா பத்தி மௌலான பக்குவமாக இருந்தாங்க என்ற ஏந்த ஒரு உஸ்தாத் தான் மௌலானா மசஹர் சாஹிப் மௌலானா மசஹர் சாஹிப் அவர் பாடம் நடத்திக் கொண்டிருப்பார் விசிட்டர் பேசுவார் சகோதரர்களே நண்பர்களே மாச கடைசிக்கு சம்பளம் தார நேரத்தில் அந்த அந்த நேரத்துல கேட்பாங்க ஏன் நீங்க இப்படி செய்யாங்க எனக்கு சம்பளம் தாரது நான் பாடம் நடத்துற டைமுக்குற டைம் நான் விசிகாசோட பேசுறதுக்கு பாவிச்சிருக்கிறேன் அந்த நேரத்துக்கு தார சம்பளம் எனக்கு ஹராம் நீங்க நம்பி தாரீங்க நான் துரோகம் செய்யறா நம்பிக்கைக்கு துரோகம் செய்தது முன்னாபே நான் மூவிங்காக விரும்புகிறேன் கண்ணிய சகோதரர்களின் நண்பர்களே அதே மதரசாவுடைய அகௌண்ட் இனாயத் இலாஹி ரஹமத்துல்லாஹி அலை அகௌண்ட்ஸ் எழுதி கொண்டே இருப்பார் ஒரு புக்ல கொஞ்சம் நேரம் போனதுக்கு ஒவ்வொரு புக்க மூடி பேனைய வச்சு வேறொரு பேனைய எடுத்து அகௌண்ட்ஸ் எழுதுவார் மதரசைக்கு துரோகம் செய்யறத போல எனவே அதுக்கு என்ன பேர் பேனைய நான் வெச்சிருக்கிறேன் என்று சொன்னான்புரிய சகோதரர்களின் நண்பர்களே அதே மதரசால கிச்சனுக்கு பொறுப்பாக புள்ளை சாப்பாட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆலிம் சாப் நண்பர்கள் அவர் வாழ்க்கையில் அந்த மதுர சாலை சாப்பிட்டதே கிடையாது சாப்பாட்டுக்கு பொறுப்பானவர் அந்த சாப்பாட்டுடைய உப்ப பாக்குறதுக்கு மாணவரை கூப்பிடுவாங்க உப்பு சரியா போங்கன்னு சொல்லுவாங்க குளிர் காலம் வந்தா இந்தியால உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குளிராக இருக்கும் அந்த குளிர் காலத்துல இவருக்கு ஸ்டிஃபன் வீட்டாள வரும் அந்த டிஃபன் அடுப்புக்கு பக்கத்துல வைப்பார் அடுப்புடைய வெப்பத்திலிருந்து நான் புரோசனம் எடுத்திருக்கிறேன் அடுப்புல வைக்கல சூடு கிடைச்சிருக்கிறது நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டோம் அவ்வளவு பக்குவம் வெளியுக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க உலமாக்கள் சாரம்பூர் மந்திரசாலை எங்களுடைய மூதாதிகள் பெரியார்கள் அஞ்சாவது அப்துல்லா ஜிஹ் இலகி அவங்க ஒரு நாள் அவர் ஒரு கண்டில் ஒன்று பட்ட வச்சு அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆட்சியுடைய உலகத்துல மூணில் ரெண்டு அல்லது மூணில் ஒன்று ஆட்சி செஞ்சவர் கொஞ்ச நேரம் போனது போற கேண்டில் இப்ப இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கிறேன் அதுக்காக வேண்டி பணத்தால வாங்கின கேண்டில் பாவிக்கிறேன் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இருக்க அப்துல் அஜீப் ரஹ் அழகிய அவங்க ஒருத்தருக்கு அவருடைய ரூம்ல பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒருத்தர் சந்திக்க வந்தார் பின்னால போனதுக்கு இந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறதுக்கு அல்ல அவங்களோட சில பேர் விஷயங்களை பேசுறதுக்கு வந்த அப்ப கொஞ்சம் செல்லி எழும்பி பேசி கண்டல நூத்திட்டு வந்து உட்காடு கேட்டாங்க ஏன் கண்டில் இருக்குது சொன்னல் பத்து கண்பர்களே ஆட்சி செய்கிறவர்கிட்ட உள்ள பக்குவம்தான்வமா இருந்த கண்ணியக்குரிய சகோதரர்களை நண்பம்பிக்க துரோகம் செய்யற பழக்கம் இது பூமியுடைய பழக்கம் அல்ல மகன் வயசத்து பதிமூணு வயசு சொன்னாங்க பன்னெண்டு வயசுக்கு மேல புல் டிக்கெட் வாங்கணுமே நீங்க சொன்னாங்க என்ன மகனை தான் இருக்குது அதுதான் இளையோர் செல்றீங்கள சொன்னாங்க இதுக்கு பின்னால நீங்க ஏண்ட ஒரு ஹலீஃபா என்று செல்லி அங்கிருக்க நடக்கிற அனுமதிய நான் கன்சல் பண்ணிட்டேன் நீங்க ஒரு ஷேகாக இருக்கிறதா இருந்தா இந்த நண்பர்களே யோசிங்க அவனோட இவ்வளவு பக்குவமாக இருந்தா அப்பனால வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல வயிதும் வச்சா துரோகம் செய்யாத அமைப்புல கஸ்டமர்ஸ் எவ்வளவு நம்பிக்கையோடு எங்க கிட்ட சாமனம் வாங்குவாங்க அந்த சாம சரியான முறையில விளங்கி நாங்க விற்கிறது இருக்கிறதே எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை யோசிங்க அதுக்கு துரோகம் செய்யறது அநியாயம் செய்யறது வெறும் லாபத்தை யோசிக்கிறது சிபத்தை பாருங்க அப்துல்லி அவங்க குதிரை ஒன்று வாங்க தேவைக்கு போறாங்க ஒருத்தர் தெரியாம இந்த குதிரை தெரியாம விக்கிரீங்க அதை இது பொறுமதியா இருக்குது சரியப்பா பைவ் ஹண்ட்ரட் தாங்களே பைசியம் அதை விட பொறுமதி சரியா சிக்ஸ் தாங்களே இல்ல உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் என்று பெரிய போக்சே சொன்ன நான் நம்பி அவனுக்கு சத்தியம் செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் நல்லவன் ஆடுவன் நம்பிக்கையாக நடந்து கொள்வான் என்று ஒரு நாளும் அதுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க பெட்டா பசாருக்கு ஆயிரம் ரூபாய்ட்ட தெரியாம ஒருத்தர் அஞ்சூ ரூபாக்கு வித்தா அப்படியே தெரியாம இருக்கிறான் முட்டு காலுக்கு கீழே அடிப்போம் என்று பைசியமா அஞ்சு ரூபா முன்னூறு ரூபா எடுக்க அடுத்த கடையில ஆஹ் சஹாபாக்கள் இல்ல பைசியமா தம்பி இது அஞ்சூறு இல்ல அடுத்த கடையில ரெண்டாயிரம் ரூபாக்கு விற்கிறாங்க இது உங்களுக்கு தெரியாம விக்கிறீங்க சொல்றதுக்கு இதே இது மூமினுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார் வியாபாரம் செய்யற நேரத்தில் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்ய மாட்டார் இந்த பயம் இல்லாம போடுங்க ஒரு வாகதா அந்த மாற்றம் செய்ய மாட்டார் செக் பவுன்லாம் அப்படிதான் அந்த நாள் அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லையா போன் பண்ணி செல்லுங்க போடுவான முன்பின் நண்பர்களே ஒரு வாக்கு கொடுத்தா சகா நீங்க வர காட்டும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று ஆனா ஒரு நாள் அந்த மனிதன் வரல அடுத்த நாள் தான் வரார் ஆனா கொடுத்த வாக்கு நபி அவங்க முழு டுவெண்டி போர் அந்த இடத்துல இருந்து கொண்டு எதிர்பார்த்தான் வந்த நேரத்திலையும் ஒன்றும் சொல்லல நீங்க ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டீங்க என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சகோதரர்களை நண்பர்கள் எனவே வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல நம்பிக்கையோ வாக்கு அந்த வாக்குக்கு மாற்றம் செய்யறது சிப்பத்தில் பத்ருடைய யுத்தம் நடக்க போதுயமான இரதி எல்லாம் வாப்பாவோட ஹிஜத் செஞ்சு வாராங்க அபு ஜெஹல் நடுப்பட்டுறான் கேட்டாங்க நீங்க எங்க போறீங்க சொன்னா மதீனாக்கு போறோம் சொன்னா மதீனக்கு போனா நீங்க இப்ப முகமதோட சேர்ந்த எதிர்ப்பா யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டோம் கொள்ள மாட்டோம் மதீனக்கு போன சொல்றாங்க நாங்க வாக்கு கொடுத்தோம் இந்த யுத்தத்துல கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஆனா எங்களை அனுமதித்தாங்க யார யோசிச்சு பாருங்க பதிலுடைய யுத்தம் நாட்டை யுத்தம் அல்ல இஸ்லாத்தை பாதுகாக்கிற யுத்தம் முன்னூத்தி பேர் ஆயிரம் பேரோட யுத்தம் செய்யணும் இந்த நேரத்தில் பொழு வைக்கிறது நண்பர்கள் இதுதான் ஆனா நபி அலி வசல்ல படிச்சு தாராங்க நீங்க அபு ஜஹல் கொடிய காப்பிற்கு ஒரு வாக்க கொடுத்தீங்களா இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மதுருடைய கலந்து கொள்ள மாட்டேன் என்று கலந்து கொள்ளானம் அவங்களுக்கு எதிர்ப்பாக அல்லா கிட்ட உதவி தேடுவோம் நீங்க வந்து நீங்க எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்ல வாக்க பூட்டி செய்யுங்க அதுதான் பூமியினுடைய சிபர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஜிஹி செய்யக்கூடிய சகாபாக்கள் யோசிங்க வியாபாரத்துடைய நேரத்துல எவ்வளவு நம்பிக்கையோட நடந்திருப்பான் they will not criticize பத்தி அதாவது மதிப்பு இல்லாம பேச மாட்டார் சரி சரி என்ன செய்ய கொலிட்டே இல்ல இல்ல வாங்குற சாமனத்தை அவர் சந்தோஷமாக தான் வாங்குவார் விக்கிற நேரத்திலேயும் அவர் எல்லையை மீறி அத புகழ மாட்டார் இந்த காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க பாக்குறோமா இல்லையா நண்பர்கள் ஒவ்வொருக்கு தெரியும் போடுவான் மீறி புகழ மாட்டாங்க தன்னுடைய பிசினஸ் பெனியக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு மூணு நாலு பால் வந்த பொருள் தான் கொடுக்கணும் மகன் கேட்டவுடனே கொடுக்க வேண்டிய தேவை இல்ல மகனுக்கு வாபா விச படிச்சுட்டார கொஞ்சம் இழுத்து அடிக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் அவருக்கு வர வேண்டிய ஒரு கடன் ஒன்று இருந்தா இந்த நேரத்துல புளிஞ்சி எடுக்க மாட்டார் சரி சரி ஒரு பத்து நாள் டைம் தாரனே நன்றாக விளங்கி கொள்ளுமோ ஒரு மாசம் கிரெடிட்ல நான் ஒரு சாமனத்தை வித்துட்டேன் அல்லது ஒருத்தருக்கு ஒரு லட்சன் சரியா ஜூலை ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு நாளும் அந்த தொகை பணம் சதக்கா கொடுத்த கூலி அல்ல இவருக்கு தாராஸ்ட் ஒரு லட்சம் செகண்ட் ஒரு லட்சம் படித்து இந்த ஏழு சிபாத்களோட எட்டாவது சொன்னாங்க இந்த மனிதன் ஒருத்தர் வாங்கிட்டார் வீட்டுக்குாமவியும்ை சேதப்படுறே நானும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் வைப்பும் வாங்கிருக்கிறாங்களே கை சேதப்பட்டு ரிட்டர்ன் வந்து பண்றார் இந்த சாமத்தை ரிட்டர்ன் எடுப்பீங்களா இந்த நேரத்துல முகத்தை சுருத்தி கொள்ளாம சந்தோஷமாக பரவாயில்ல நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணுங்க நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றேன் என்று எந்த வியாபாரி செய்வாரோ இவர் தியாமத்துடைய நாள் இந்த வியாபாரி பாவங்களுடைய மலைகளோட வந்தாலும் இந்த குறைகளோடு நானுடைய மன்னிச்சு ஏற்றுக்கொள்வேன் என்று அல்ல அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக நபி அவன் சொன்னான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் சில நேரத்துக்கு சொல்லுவாங்க வெள்ள காரணம் போல ஆகணும் வெள்ள காரணம் போல ஆகணும் என்றா இந்த ஆறு ஏழு சிபத்தை இந்த ஆறு ஏழு சிபத்தை நீங்க யூரோப்பியன் நாடுகள்ல பாப்பீங்க ஆனா அரபு நாடுகள்ல பாக்க மாட்டீங்க வளர்ச்சி அடைந்த ஆனா முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் வீழ்ச்சி எந்த கருத்துல இருக்கிறோம் இந்த கேள்விய யாரும் சரி கேட்டா மன தக்கையுடைய வாபா முஃப்தி ஷபி ரஹிமகுல்லா அவங்களுக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா பாசில் என்று உயர் என்றே இல்ல ஏன் அப்ப எப்படி அப்ப இந்த அமெரிக்கா இந்த யூ இந்த கனடா இந்த பிரான்ஸ் எல்லாம் உயர்வடைஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மௌனமுக்தி ஷபி ரஹிமுல்ல சொல்லுவாங்க பாசிலான மக்கள் உள்ள உலகத்திலே உயர்வு தாரான் முஸ்லிம்கள் கிட்ட உள்ள பண்புகளை வெச்சு ஹக்கால முஸ்லிம்களுக்கு அல்ல வீழ்ச்சிய தாரான் கண்ணியத்துக்குரிய அந்த நாட்டுல பிசினஸ் எடுத்து பாருங்க எப்படி பேசுவாங்க எந்த முறையில ரிட்டர்ன் பண்ணினா சாமனத்தை எடுப்பாங்க கூலி சம்பளம் இதுவும் ஒரு மூமினுடைய சிபர் தனக்கு கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்க என்றார் அந்த பத்து பேரை கவனிக்கிறது ஆக முக்கியம் என்ன சொன்னாங்க வேறு நான் ஆயிரத்துக்கு முன்னாடி நாடுகள் எங்கேயும் வெள்ளிக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே பாத்திலான மக்கள் சிப்பாட்கள் இருக்குது அல்ல உயர் வார உயர் வத்தாரான் தான சொல்லுகான் ஒருங்க தெரியுமா ஒரு நாள் அவங்க வேண்டியடன் பெண்ணுத்துக்குரிய சகோதரின் நண்பர்கள் யோசிச்சு பாருங்க டயலாக் நெட்ஒர்க் மாதிரி ஒரு டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் யூகேல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு மாசத்துல ஒரு ஏரியால அவங்க வேலை செய்யல மொபைல் போனால கால் பண்றது கஷ்டமா ஒரு நாள் சில மனித இந்த ஏரியால உள்ள எங்க இந்த மாசத்துடைய மாசம் பில் நீங்க கெட்ட தேவையில்ல ஏன் ஒரு நாள் சில மனித சர்வீஸ் கிடைக்கல Adesso, ,So tiua, nega, malta, 10 pounds, 2,000 சாமங்களுக்கு பின்னாலேயும் திருப்பி வந்து தந்தா நாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் எத்தனை வருடங்களுக்கு போறோம் ஆனா ஏசிய நாடுகள்ல இருந்து அந்த நாட்டுக்கு எத்தனையோ மக்கள் பேசி அந்த மக்கள் மைண்ட் செட்டை மாத்தினா முதல தக்கியே இருந்துறாங்க ஏன்னா ஒரு நண்பர் சொல்றார் நான் அந்த காலத்துல வாங்கினேன் கம்ப்யூட்டர் காலம் அல்ல எனக்கு தேவையான ரெண்டு மூணு லெட்டரோடு அடிச்சு போயிட்டு ஆனா அதையும் நம்பிக்கைக்கு மோசமான முறையில் நடந்து கொண்டாடு நண்பர்களே எனவே அல்லா எங்களுக்கு வீழ்ச்சியன் இருந்து கொண்டு கடையில் இருந்து கொண்டு நபிமார்களோட சிஜீக்கிங்களோட சுகதாக்களோட எழும்புறதாக இருந்தா சொல்லியனால் தை யோசிங்க இவ்வளவு நேரம் நான் பேசினது சிபாட்களை பத்தி தான் ஒரு முஸ்லிம் வியாபாரி ஒரு ஆபிசர் கிட்ட இருக்க வேண்டிய தன்மைகள் மாத்திரம் தான் பேசினேன் ஆனா டிரான்சாக்சன் இருக்கக்கூடிய ஹராம் ஹலால் அது ஒரு தனி பாடம் வா சகோதரே நண்பர்களே படிக்கிறோமோ நோம்புக்கு முன்னாள் ஹஜ்ஜிக்கு முன்னால உம்ரா முன்னால் எப்படி ஹஜ்ஜி உம்ரா செய்வத படிக்கிறோமோ நான் கடையில போய்த்து உட்கார முன்னால ஒரு வியாபாரி எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்சன் எப்படி செய்யணும் என்றதை படிக்கிறது இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாலு ஹக்குகளை என்ன இப்படி நாங்கள் எங்க படிச்சிருக்கிறோம் இது ஓ லெவல்ல வராது இது ஏ லெவல்ல வராது இது யூனிவர்சிட்டி கோர்ஸ் வராது என்னென்ன விஷயங்கள் நான் பேசினேனோ இதுலாஸ்ட்ல மாத்திரம் தான் வரும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா